بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنال البر حتى تنفق مما تحبون وقال النبي عليه الصلاة والسلام أنفق يا بلال ولا تخشى من ذي العرش الإقلالا أو كما قال صلى الله عليه وسلم كان يمعنا சகோதரர்களே பெரியார்களே இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்குரிய ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனையும் பல ரீதியில் சோதிக்கின்றான் யாருமே பிரச்சினை இல்லாதவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொரு வகையான பிரச்சினைகளை அல்லாஹ் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹு தால் வைத்திருக்கின்றான் கண்ணியமான சகோதரர்களே இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில மனிதர்களுக்கு பொருளாதார ரீதியில் பிரச்சினை பணம் ஒரு இன்னும் சிலரை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய குழந்தைகளின் மூலமாக சோதனை குரான் அல்லாஹு குறிப்பிடும் பொழுதுக்கும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு சோதனை பொருளாக அல்லாக்கி இருக்கின்றான் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த பொருளும் இந்த குழந்தைகளும் நம்முடைய சோதனை பொருளாக மாறாமல் அதை சந்தோஷத்துக்குரிய விடயமாக நாம் ஒவ்வொருத்தரும் ஆக்கிக் கொள்ளணும் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தின் மூலமாக எனக்கு சந்தோஷம் வரணும் என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவி மூலமாக எனக்கு கண் குளிர்ச்சி வரணும் மேலான சகோதரர்களை பெரியார்களே குரான் லல்லா உ என்ன குறிப்பிடுகின்றான் இருக்கக்கூடிய நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியும் கட்டாயம் இந்த துவாவை இந்த குரானுடைய வசனத்தை ஓதணும் அதிகமாக கேட்கக்கூடிய துவாக்கள் இதை நாங்கள் உள்ளடக்கி கொள்ளணும் இன்க்ளூட் பண்ணி கொள்ளணும் என்ன குளிர்ச்சியை எனக்கு கண் குளிர்ச்சி கிடைக்க வேண்டும் என்னுடைய குழந்தைகளின் மூலமாக எனக்கு கண் குளிர்ச்சி கிடைக்க வேண்டும் இதுதான் அந்த துவா கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் மாறணும் நாங்கள் ஐரோப்பாவில் நாங்கள் வாழ்கின்றோம் எங்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிற நோக்கம் மாத்திரம் இருக்கக்கூடாது பணம் சம்பாதிக்கிற நோக்கம் மாத்திரம் இருக்கக்கூடாது இந்த பணத்தை நான் சம்பாதிக்கிற விதம் இதன் மூலமாக அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் இதன் மூலமாக அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹுத்தாலா இந்த பூமியை பிரித்தி வைத்திருக்கிறான் விரித்தி வைத்திருக்கிறான் நீங்கள் எந்த ஊரில் போனாலும் எந்த நாட்டில் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் பணத்தை அல்லா விரும்பும் வழியில் சம்பாரீங்கள் அல்லாஹால கட்டுப்பாடு போடவில்லை பாருங்கள் எடுத்துக்கொண்டால் டூ பாயிண்ட் எடுத்துக்கொண்டா ஒன் இயர்ல ஒன் ட ஒன் மந்த் எடுத்துக்கொண்டா வசதி இருந்தா அவருடைய ஆயுள்ல ஒரு தடவை பருந்து தொழுகை எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை இப்படி அல்லாஹூத்தாலா எங்களுக்கு இந்த அமால்களை அல்லாஹ் பங்கு வைத்து தந்திருக்கின்றான் ஆனால் சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டால் சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் கட்டுப்பாடு போடவில்லை அல்ல கட்டுப்பாடு போடவில்லை நீங்கள் இவ்வளவு தான் சம்பாதிக்கணும் ஒரு மாதம் ஐயாயிரம் யூரோ சம்பாதிச்சா நீங்கள் ஆறாயிரம் யூரோ தேடக்கூடாது அப்படி என்றுபந்த ஈரோடு போக கூடாது என்ன ஒன்று அவ்வளவு பெரும்பாடு அல்லாஹூத்தாலா ஒரு வரையறை போட்டிருக்கின்றான் வரையறை போட்டிருக்கின்றான் சம்பாதிக்கக்கூடிய விடயத்தில் சம்பாதிக்கக்கூடிய விடயத்தில் கட்டுப்பாடே போடவில்லை அப்படியே எங்களுக்கு விரித்தி வைத்திருக்கிறான் போன அந்த சொன்னேன் ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறான் அழைக்கப்பட்டால் சும்மா ஓடி நடந்து வார இல்ல நீங்க அவசரமாக என்ன விரைந்தி விரைந்து நிறைவேற்ற போகணும் செய்ய கூடாது பிறகு தொழுகை நிறைவேற்றியாச்சு என்ன சொல்றான் முடிந்துவிட்டால் உடனே நீங்கள் பிரிந்து செல்லுங்கள் விரிச்சுர்களே எல்லாம் ஊத்தால எந்த ஒரு குறையும் அல்ல வைக்க மாட்டான் நான் பெரிய பிசினஸ் மேனாக மாறணும் நான் ஒரு பெரிய வியாபாரியாக மாறணும் நான் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் இது பெருமையுடைய அடையாளம் இல்லாமல் பெருமை இல்லாமல் எங்களுக்கு வரலாம் அருண் ரஷீத் அவருடைய சம்பவம் எங்களுக்கு அதிகமான சம்பவம் எங்களுக்கு தெரியும் அவர் குறிப்பிடுகிறார்கள் நான் உயர் பதவியை அடைய நான் அல்லாஹு தாலாவிடம் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன் எந்த அளவுக்கு என்றால் மதீனாவுடைய கவர்னராக மாறும் வரை நான் முயற்சி செய்தேன் மதீனாவுடைய கவர்னராக மாறும் வரை நான் முயற்சி செய்தேன் அல்லாஹால் அந்த ஆட்சியை கொடுத்தான் அந்த ஆட்சியை கொடுத்தான் இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ் எங்களை நாங்க கொஞ்ச காலம் சம்பாதிப்போம் என்ன சாதிக்கப்பறோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறது தவறு எந்தெந்த இடத்துல இருக்கணும் இருக்கோமோ அந்த இடத்துல எண்ணின் மூலமாக இஸ்லாம் வளரணும் எண்ணின் மூலமாக இந்த நாட்டில் எண்ணின் மூலமாக பல நல்ல காரியங்கள் நடைபெறணும் ஐரோப்பிய நாடுகள் யூரோப்படுத்துக்கொண்டா இந்த ஏனைய நாடுகளை பார்க்க பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி பின்லாந்து டென்மார்க் இவை இந்த நாடுகளை பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு நாடு தான் ஸ்பெயின் இஸ்லாமிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு தான் ஸ்பெயின் ஸ்பெயின் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் எப்படிப்பட்ட நாடு அது உலகத்திலேயே ஒளிவு இங்கதான் கண்ணியமானவர்களே விடயங்களை இந்த நாடு உள்ளடக்கி இருக்கிறது அல்லாஹு சேர்த்திருக்கிறான் என்னால் இந்த நாட்டில் பல நல்ல காரியங்கள் நடைபெறணும் என்னுடைய பணத்தால் என்னுடைய தர்மத்தால் என்னுடைய உழைப்பால் என்னுடைய செயலால் இந்த நாட்டில் என்னின் மூலமாக பல நல்ல காரியங்கள் நடைபெறணும் பல நல்ல காரியங்கள் நடைபெறணும் தண்ணியமானவர்களே எங்களுடைய ஒரு இஹ்லாஸ் அல்லாஹுக்காக வேண்டி செய்த அதனுடைய பிரதிபலன் அல்லாஹூத்தால நாளை மறுமையில் எங்களுக்கு பன் மடங்காக ஆக்கி தருவான் பன் மடங்காக அல்லஹாக்கி தருவான் இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் இருக்கிறோம் அதிகரித்து உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் சந்தர்ப்பத்தை அல்லா தந்திருக்கிறான் குரான் என்ன சொல்லுகின்றான் மக்களுக்கு ஒரு காலம் இருந்துச்சு ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்தில மக்கள் அவர்கள் என்ன என்று சொல்ல தெரியாத அளவுக்கு இருந்தார்கள் அது என்ன அது அது என்ன அதுதான் எங்களுடைய இந்திரியம் அது தெரியாது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா இது எமோசனாகுமா இது உண்டாகுமா உருவாகுமா என்பது யாருக்கும் தெரியாது எந்த ஒரு பேர் ஒரு அணுவாக இருந்தது அது கண்ணியமானவர்களே அல்லாஹுத்தாலா அவனுடைய குதிரத்தின் மூலமாக அதை கருவறையில் வைத்து அல்ல அதை உருவாக்கி அல்லாஹ் வெளியே அனுப்பும் என்ன சொல்கின்றான் நாங்க தான் உங்களுடைய தாயுடைய கற்பத்தில் இருந்து வெளியாக்கினோம் அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒன்றும் தெரியாது ஆனா நாங்க படிச்சு தந்தோம் கண்ணியமானவர்களே நாங்கள் எந்த ஒன்றையும் அறியாதவர்களாக அந்த நாட்டுக்கு வந்தோம் இந்த நாட்டுக்கு எதையும் தெரியாதவர்களாக வந்தோம் வரக்குள்ள பணம் எடுத்துட்டு வரவில்லை அல்லா இன்றைக்குங்களே அழகான முறையில் ஃபேமிலியோட வாழ வச்சிருக்கிறான் வா வச்சிருக்கிற நாங்க எப்போத்துக்கு நன்றி செலுத்தூடிய அடியார்களாக இருப்போமோ அல்லா அதுல எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டான் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டான் போவோம் நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டே போவோம் கண்ணியமானவர்களே இந்த அடிப்படையில் நானும் நீங்களும் இந்த நாட்டில் ஒரு சாதனையாளர்களாக மாறணும் எங்களுக்கு ஒரு பள்ளி தேவை எங்களுக்கு ஒரு மதரசா தேவை எளுடைய குழந்தைகள் உருவாகி இந்த நாட்டில் முன்மாதிரியான குழந்தைகளாக இருக்கணும் நாட்டில் முன்மாதிரியான குழந்தைகளாக இருக்கணும் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய தூதர் சல்லு அவர்கள் சொன்னார்கள் அத்திபு அவுலாது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள் அந்த புள்ளுவளுக்கு ஒழுக்கம் படிச்சு கொடுக்கணும் அது யார் படிச்சு கொடுக்கிற அந்த படித்து கொடுக்கக்கூடிய இடத்தை யார் உருவாக்குற படித்து கொடுக்கக்கூடிய இடத்தை யார் உருவாக்குற நானும் நீங்களும் தான் உருவாக்கணும் நானும் நீங்களும் தான் உருவாக்கணும் அலைவசல்ல சொன்னார்கள் மனிதர்கள் சொர்க்கத்துடைய சொர்க்கத்தில் வீட்டை கட்ட வேண்டும் அந்த வீடை கட்டுவதற்கு பல அமல்கள் இருக்கிறது என்னென்ன அமல்களின் மூலமாக எனக்கு ஒரு பெலஸ் அல்லாஹூ சொர்க்கத்தில் உருவாக்குவார் இன்றைக்கு கொழும்பில் ஒரு வீடு வாங்கினா எவ்வளோ சந்தோஷம் வருது இன்றைக்கு கண்டியில் ஒரு வீடு வாங்கினா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது இன்றைக்கு இந்த நாட்டில் எனக்கு ஒரு சொந்த ஊடு நான் வாங்கியிருக்கிறேன் சொந்த வாகனம் வாங்கியிருக்கிறேன் சொந்த வியாபாரம் செய்கிறேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிக்சட்டான வேலை இருக்கிறது சந்தோஷம் வருதா இல்லையா எங்களுக்கு பேப்பர் கிடைச்சிட்டு எங்களுக்கு பிஆர் கிடைச்சிட்டு எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிட்டு சந்தோஷம் வருதா இல்லையா சந்தோஷப்படணும் அல் சொல்லணும் அல்லா எங்களுக்கு தந்திருக்கின்றான் இதே போல மருமையிலும் நாங்க ஒரு வீடு கட்டணும் பல வீடுகளை உருவாக்கணும் உலக வாழ்க்கை இருக்கிறதே சொற்ப கால வாழ்க்கை ஒரு சொற்ப கால வாழ்க்கை அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனா நான் இந்த வாழ்க்கையில விட்டுட்டு போகணும் எது தெரியுமா எனக்கு என்ல்லி வரக்கூடிய மாதிரி அதாவது ஏந்த கபுருக்கு நன்மை வரக்கூடிய வழிகளை நாங்க ஏற்பாடு செஞ்சிட்டு போகணும் ஏற்பாடு செஞ்சிட்டு போகணும் உதாரணம் அதிகமா அஜி போயிட்டிருப்பீங்க அந்த ஒரு இடம் ஒன்று மக்கா இப்ராஹிம் சொல்லுவாங்க முடிச்சிட்டு அங்க தொண்ணத் தொமர் நபி சல்லு அலை வல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யார் சூலல்லாம் இபிராஹி நபி அவர்களே சல்லு அலை இந்த இந்த மகாமை ஒரு ஆக்கி கொண்டா ஒரு ஒரு உடனே நபியே அந்த அந்த கட்டி தொக்கொள்ள அமல்களும் உமருடைய கபருக்கு போகுது அதரத் உமருடைய கபருக்கு போகுது எத்தனை லட்சம் கோடி மக்கள் இன்னைக்கு நானும் தொழுதரிக்கிறேன் நீங்களும் தொழுதறிப்பீங்க நம்முடைய பரம்பரையில் எத்தனை பேர் தொழுதி தொழுதுறாங்களா ஒரு நாட்டு மக்களை உமருடைய கபுக்கு போகுதும் அவர் விஷயம் என்ன இன்னைக்கு இந்த இடத்துல ஹசரத் உமரை பத்தி நாங்க பேசுறோம் ஹலி தாலானு இந்த ஒரு ஆயத்தை எடுத்து பாருங்க ஹசரத் உமர் அலி இல்லாஹு தாலானு சொன்ன அந்த மசூரா நித்தியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறான் கபருக்கு போகுது நன்மை காரூனுடைய சப்ஜெக்ட் எங்களுக்கு தெரியும் அல்லாவை நிராகரித்தான் அதுக்காக வேண்டிய அல்லா அவனை தூரமாக்கலாம் அவர்களை போட்டு அல்லாஹூ தாலா செய்தி அனுப்பி கொண்டே இருந்தான் செய்தி அனுப்பிக்கொண்டே இருந்தான் அவன் காதிராக இருக்கிறான் அல்லாவை நிராகரித்தான் அதற்காக வேண்டி அல்லாவனை தூரமாக்கவில்லை அல்லா தாவத் தான் அந்த அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உபதேசம் சொன்னான் அஞ்சு பயம் பண்ணினான் இதை மூணு என்ன தெரியுமா மூணு அவனுடன் சம்பந்தப்பட்டது அவனுடன் சம்பந்தப்பட்டது அஞ்சுமே அவனுக்கு சொந்தமானது ஆனா இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு பலனை கொண்டு வரக்கூடிய மூன்று விடயங்கள் அதில் இருக்கிறது அதில் ஒன்று தான் சொன்னான் அல்லாஹு ஆகிறா எந்த சொத்து செல்வங்கள் எந்த பணத்தை உனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றானோ அந்த பணத்தில் இருந்து நீ மறுமையுடைய வீட்டை நீ தேடிக்கொள் மறுமையுடைய வீட்டை தேடிக்கொள் துன்யா நீ எல்லாத்தையும் அப்படி அள்ளி என்ன சதக்கா செஞ்சு தர்மம் செஞ்சு அடுத்தவருக்கு கொடுத்து நீ ஓண்ட பங்க உலகத்தில் மறந்துடாத எப்படி நீ செலவழிக்கணும் உமா பாப்பாக்கு செலவழிக்கணும் உன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கணும் இதே போல உனக்கு ஒரு செலவு இருக்கு நீ அதையும் மறந்து மறந்து கொள்ள கூடாது அல்ல உனக்கு எப்படி உபகாரம் புரிந்திருக்கின்றோ அல்லா உனக்கு எப்படி உபகாரம் புரிந்திருக்கின்றோ இதே போல அல்லாவால் படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்களுக்கும் நீ உபகாரம் செய் உபகாரம் செய் கண்ணியமானவர்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லா குசுக்குறு செய்யணும் அல்லாஹ் எங்களை எப்படி வைத்திருக்கின்றான் எனக்கு அழகான ஒரு மனைவி அழகான குழந்தைகள் அழகான வீடு அழகான வாகனம் அழகான ஒரு தொழில் இவைகளை அல்லா தந்து யாரிடமும் கை நீட்டாமல் அல்லா என்னை வாழ வைத்திருக்கிறார் யோசிக்கலாம் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்து கொண்டு அதே ஒரு மஸித் உருவாகணும் உண்டு ஒரு பள்ளி உருவாகணும் ஒரு மதரசா உருவாகணும் ஒரு இல்முடைய சூழல் உருவாகணும் நா பே கொஞ்சம் எங்களுக்கு தெரியும் பாடம் நடத்தி ஹதீஷ் பாடம் நடத்தி அந்த சபையில் ஒரு வாலிபர் இருந்தார் வாலிபர் இருந்தார் இவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு ஹதீஷ சொன்ன ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் துருக்கிக்கு சமீபமாக இருக்கக்கூடிய குஸ்தும் தீனியா இந்த குஸ்தும் தீனியாவை முஸ்லீம் படைகள் கைப்பற்றும் கைப்பற்றுவார்கள் ஆட்சியில் எடுப்பார்கள் இஸ்லாமிய ஆட்சி அங்கு நிலவும் அது மாத்திரமல்ல அந்த குஸ்தும் தீனியாவை கைப்பற்ற போகக்கூடிய அந்த ஜமாத் அந்த படை இருக்கிறதே பூமியில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களை காட்டியும் சிறந்தவர்களாயிருப்பார்கள் சிறந்தவர்களாயிருப்பார்கள் இரண்டாவது பாடம் சொன்னார்கள் அதே போல அந்த ஜமாத்துக்கு அமீராக போகக்கூடியவர் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களில் மிக சிறந்தவராக இருப்பார் இதை கேட்கிறார் ஒரு வாலிபர் அந்த ஹதீஸ் பாடம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு வாலிபர் இருந்தார் அந்த மஜிலிஸில் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு வயது கிட்டத்தட்ட மூணாவது வயதில் குஸ்தும் இருந்து கடிதம் எழுதினாரு கைப்பற்றி விட்டோம் அங்கு முதல் ஹுத்பா நிகழ்த்த ஒஸ்தாத் நீங்க தான் வரணும் அங்கதான் ஜும்மா செய்தார் முதல் ஹுத்பா இன்றைக்கும் ஹிஸ்டரி பேசியது என்ன என்ன பேசியது அவர் யார் அந்த வாலிபர் இருபத்தி ஒரு வயதுல ஹதீச கேட்கிறாரு துருக்கியுடைய ஒரு கேட்டம் இருந்துச்சு ஒரு ஹதீச கேட்டாரு மஜ்மாவிலிருந்து அந்த சிறப்ப நான் அடையணும் அந்த சிறப்ப நான் அடையணும் இதே போல நாங்க ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும் இங்கு உருவாக கூடிய மஸ்ஜித் என்னுடைய பணத்தால் உருவாகணும் என்னுடைய பணத்தால் உருவாகணும் என்னுடைய பணத்தால் உருவாகணும் என்னுடைய சொத்தால் உருவாகணும் என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக உருவாகணும் இங்கு மதரசா மஸ்ஜித் உருவாகினா நாங்கள் மௌத்தாகினாலும் அதனுடைய நன்மை கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும் கன்னியமானவர்களே நாங்கள் எல்லாரும் மஜ்ஜிக்கு போகணும் மதியினாவில் நீங்க பார்ப்பீங்க பிக்ரே ரூமா பிகரே ரூமா அந்த கொஞ்ச தூரத்தில் ஒரு பெரிய என்ன ஈச்சம்பளம் கடை ஒண்ணு சில ட்ரெவல்ஸ் என்ன இறக்கி காட்ட மாட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு எடுத்து வந்துருவாங்க அந்த அந்த அந்த கடக்காரன் அந்த தண்ணியை வச்சிருக்கிறான் எப்படிண்டா வருஷத்தில் ஒருக்கா அவங்களுக்கு தான் என்ன அந்த அந்த பீரூமா உஸ்மான் ரவி அல்லா அவர்கள் வாங்கி வக்குஃப் செஞ்ச அந்த கிணறு அதை சுத்தி ஈச்சம்பரம் மரம் இருக்கிறது அந்த ஈச்சம்பலத்தை பிக்கிறதுக்குரிய பொறுப்பு அவங்களுக்கு தான் உரிமை நான் அந்த இடத்துக்கு போனேன் அந்த தண்ணி ஒரு வகையான ருசி ஒரு வகையான ருசி எடுத்துட்டு வரையிலாது குடிக்க மட்டுந்தருவாங்க கண்ணியமானவர்களே மதீனாவில் பஞ்சம் வந்துச்சு பஞ்சம் மதீனாவில் பஞ்சம் வந்துச்சு ஒரு யகுதிட்டத்தான் இந்த கிணறு இருந்துச்சு அந்த யகுதி கொடுக்கல நபிசல்லா அலையுஸ் அவர்கள் சொன்னார்கள் இந்த கிணத்தை யாரு வாங்குறதுக்கு ரெடி இந்த கிணத்தை வாங்கினா சொர்க்கத்தில் அவருக்கு உரிய அந்தஸ்துக்கு நான் பொறுப்பு நம்பியவங்க சொர்க்கத்தில் அவருக்கு கிடைக்கிற அந்தஸ்துக்கு நான் பொறுப்பு நாங்கள் நம்பியவங்க உடனே உஸ்மான் அலி அல்லாஹீல பேசினாங்க வெள்ளியா தங்கம்னா வருது உடனே உஸ்மான் அலி இல்ல யூதிட்ட கொடுத்து வாங்கி அந்த கிணத்த நபி அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க இந்த பீரை ரூமாவை யார சூழல்ல நான் வாங்கிட்டேன் பீரே ரூமாவை நான் வாங்கிட்டேன் சல்லாஹ் அலைமா இல்ல சொர்க்கும் மக்கள் தண்ணி குடிக்கிறாங்க கண்ணியமானவர்களே அதற்கு உஸ்மானுக்கு இந்த நன்மை கொண்டே இருக்கிறது இதே மாதிரி இங்கின இருந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் இங்க நடக்க நாங்க மஸிதை உருவாக்கினோம்டா மதரசா உருவாக்கினோம்டா எ புள்ள ஏற்பாடுகளை செஞ்சிட்டா எங்களுடைய மௌத்துக்கு பின்னால அல்லா அதனுடைய பிரதி பலிப்ப உலகத்திலும் காட்டுவான் நாளை மறுமையிலும் அல்ல வச்சிருக்கிறான் நாளை மறுமையில் வச்சிருக்கிறான் ஸ்பெயின்ல இருக்கிற நாங்க ஒரு தைரியசாலியாக இருக்கணும் ஒரு தைரியசாலியா இருக்கணும் முழு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மக்களா ஏ தாரிக் பின்னர் நாட்டை கைப்பற்றினார்கள் கிறிஸ்துக்கு பின் எழுநூத்தி பதினொன்று பொழுது அவங்களோடு யார் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இஸ்லாமியர்கள் அவங்க மாத்திரம் இஸ்லாமியர்கள் ஆனா அந்த இஸ்லாத்தை பரப்புற இஸ்லாத்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இஸ்லாத்துக்குரிய ஏற்பாடுகளை அந்த காலத்தில் இருந்தவர்கள் முயற்சி செய்யவில்லை ஆனா எட்நூறு வருஷம் இஸ்லாமிய ஆட்சி எட்நூறு வருஷம் இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு ஆனா அவங்க எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அவங்க இங்க இருந்த என்ன கிறிஸ்டியம் எடுத்தாங்க சின்ன தொகையை எடுத்தாங்க எடுத்து பாருங்க எடுத்தாங்க ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க இவங்களுடைய சீட்டை பாதுகாத்தாங்களை தவிர இவங்களால நிலவும் நடக்கல நலவும் நடக்கல அப்படிப்பட்டவர்களும் கண்ணியமாக வச்சிருக்கிறான் அவர்களுக்கு ஆட்சி இருந்தது ஆனா அவர்களுக்கு இஸ்லாமிய உணர்வு இருக்கல இஸ்லாமத்தை பாதுகாக்கிற உணர்வு வரல அது எப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு இடம் அது எல்லா உலகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அங்குபி ஒரு பிரபல்யமான ஒரு கிதாப் ஒரு தப்சீர் பிரபல்யமான ஒரு கிதாப் இமாம் குர்துபியுடைய இன்றைக்கு அந்த குர்துபா எப்படி இருக்கிறது உணர்வோட பார்த்தா தான் உணர்வோட பார்க்கணும் அந்த இடத்தை அஜர் யூனிவர் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவரு பதீஹா நினைக்கிறேன் எழுதிக்கிற ஹிஸ்டரிக்கல் முஸ்லிம்களுக்கு செய்த சேவை பாடமாக்கியவர்கள் அவர்களுடைய கடைசி அடுத்த தலைகில மாறிச்சு மாச்சு இஸ்லாமியர்களை கிறிஸ்டியனாக மாத்தினாங்க அந்த காலத்துல பன்றிகளை கட்டினாங்க ஏ நோக்கம் என்ன எங்களால இந்த இஸ்லாம் இந்த நாட்டில் பரவணும் சமூக சேவை நடக்கணும் அப்படின்னு நினைச்ச மக்கள் குறவு ஒற்றுமை பறிபோச்சு துனியாவுடைய மோகம் வந்துச்சு அல்லா தலைகில மாத்தினான் கண்ணியமானவர்களே அப்படியான ஒரு நிலம்னா எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாது எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாது நமக்கு அல்லா பெரிய ஒரு அமானித தந்திருக்கிறான் அது என்ன அமானிதம் நம்மளுடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் அல்லா சொல்லும் பொழுது கூ அம்புசக்கும் நாரா நீ என்ன நெருப்புல போடுவோமா என்ன புள்ள கெட்ட வழியில போறதுக்கு யாராவது முயற்சி விரும்புவோமா என்ன கெட்டு போறதுக்கு யாராவது விரும்புவோமா யாருமே விரும்ப அல்ல முதலாவது என்ன சொன்னான் கூ அம்புசக்கும் உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாருங்கள் பாதுகாருங்கள் மார்க்கத்தை குரானுக்கு ஹதீச யார படிச்சு கொடுக்குற யார் படிச்சு கொடுக்குற இன்னைக்கு பார்க்கலாம் யூரோப்பில் எல்லா நாடுகள்லயும் என்ன நமக்கு நம்முடைய பாச பேசக்கூடிய ஸ்ரீலங்கன் உலமாக்கல் பல நாடுகளுக்கு போறாங்க நோம்பு காலமா ஹஜ்ஜி காலமா அது இல்லாம காலமா இன்றைக்கு செலவு அழைத்து எடுக்கிறார்கள் எவ்வளவு நன்மை வரும் என்னால ஒரு மனிதர்கள் ஆக கொலிட்டியான மனிதன் யார் தெரியுமா அவனால சமூகத்துக்கு நல்ல பல சேவைகள் நடக்கிறது பிரயோஜமான காரியம் அவன் மூலமாக நடக்கிறது இவத்தன் ஆக கொலிட்டியான மனிதன் பணம் பணம் உள்ளவன் பட்டம் உள்ளவன் பதவி உள்ளவன் சொத்து உள்ளவன் இவன் சிறந்தவன் இல்லை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மனிதர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய மனிதன் பிரயோஜனமான மனிதன் அதனால நாங்கள் வாழ்றோம் எங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த புள்ளோல நாங்க கொண்டு வரணும் அந்த புள்ள எப்படி வாப்ப அம்மாவுக்கு துவா செய்யக்கூடிய புள்ளோலா இருக்கணும் துவா செய்யக்கூடிய புள்ளவளா இருக்கணும் ஒரு இமாம் அவருடைய பேர் ஞாபகம் இல்லை நல்ல முறையில உபகாரம் செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு நல்ல முறையில நான் உபகாரம் செய்திருக்கின்றேன் உபகாரம் சொன்னாரு சிகாரன் நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பருவ வயதை அடைந்து வாலிபர்களாக இருக்கும் பொழுதும் அதே போல கபிலையும் உபகாரம் செய்திருக்கின்றேன் நான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றேன் யாருக்கு சுமார் கேள்வி இல்லை சுமார் நான் கேட்குறேன் உங்களுக்கு சின்ன வயதாக இருக்கும் பொழுதும் நீங்க வாலிபத்தை அடைந்த பொழுதும் உபகாரம் செய்திருக்கின்றேன் நாங்கள் அழகா என்னத்தை அதை பராமரிச்சு பக்குவமாக்கி செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்டோம் அது ஒரு சிறிய வயது என்ன ஓத வைக்கிறோம் படிக்க வைக்கிறோம் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுக்கிறோம் கபில்தூலூக்கிறதுக்கு முன்னால சொன்னாப்படிக்கிறதுக்கு பெரிய ஒரு நியம தந்திருக்கிறான் அழகான குடும்ப வாழ்க்கை நல்ல இஸ்லாமிக் லைஃப் அப்ப நாங்க பொறுப்புதாரிகள் என் மனைவிக்கு என் பொறுப்புதாரிகள் எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை யாருக்குமே என்ன சரியான முறையில் குரான் தெரியாது உட்கார்ந்து இன்னைக்கு புள்ள கேட்டால் அது எங்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியாது சொல்லி கொடுக்க தெரியாது எவ்வளோ காலம் வருது இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பனிஷ் புள்ள ஒழுங்காக பேசுது இன்னைக்கு எனக்கு இஸ்பானிஷ் பேச தெரியாது எப்படி நான் டேக்ஸி ஓட்டுவேன் எப்படி நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் எப்படி நான் கடை செய்வேன் எப்படி நான் ஒரு பேசி மக்களோட புழங்குவேன் ஹோஸ்பிட்டலுக்கு போனா எப்படி சொல்லுவேன் ஸ்பனிஷ் தெரியாது எவ்வளோ காலம் வருது நாளை கியாமத்துடைய நாளையில எனக்கு குரான் தெரியாதே என் பிள்ளைக்கு நான் படித்து கொடுக்கலையே என் புள்ளவளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலையே ரத்த கண்ணீர் ஒடிப்போம் ரத்த கண்ணீர் ஒடிப்போம் குரான் மதரசாவில் நான் ஒரு பிள்ளைக்கு அடித்தேன் என்னத்துக்கு அடித்தேன் தொலாதத்துக்கு அடிச்சேன் அப்போ நான் செக் அஞ்சு நேரம் கூட்டில் தொழுதாங்களா கையை சொல்லிச்சு அதை அடிக்க எத்தனை வயசு பிள்ளைக்கு தெரியுமா ஒரு எட்டு வயசு ஏழு வயசு பிள்ளை எனக்கு ஷன் ஆயிடு கண்டில நினைச்சு என்ன என்ன கிளாஸ்ல சொல்லிச்சு நாங்க டேஏப்பா எனக்கு வேர்த்து போட்டு சொல்லிச்சு என்னோட பாப்பா தொழு உரை இல்லை என் உமா தொழு உரை இல்லை என்னோட தாத்தா தங்கச்சி இருக்கிற யாருமே யாருமே குரான் ஒன்றும் தொழுரவில ஓதுரமும் இல்லை மதுரை எல்லாரும் வீண் பராக்கலை நீங்க ஏன் எனக்கு அடிக்கீங்க கேட்டுச்சு அண்டையிலேருந்து விட்டேன் அடிக்கிறது இது எப்ப சொல்லுதோ அன்னைக்கு சொல்லுதோ சின்ன இந்த வயசுலயே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்னோட உத்தரவு இருந்தாரு வயசாளி நான் இன்னும் நினைக்கிறேன் அவருக்கு ஓத தெரிஞ்சது கிட்டத்தட்ட அவருக்கு வயசு அறுபத்தி ஒன்பது லாட்டு எழுபது வயசு அவருக்கு கொள்கும் இல்லாத தவிர வேற ஒன்றும் தெரியாது கொள்கும் இல்லாத தவிர வேற ஒன்றும் தெரியாது இது அழுகுற என்ன சல்லி இல்லையா என்ன சரி நோயா என்ன சரி பிரச்சனையா ஒண்ணு சொல்றேன் மட்டில் சொன்னாரு ஏண்ட வாப்பா உமா என்னைய நல்லா படிக்க வச்சாங்க துனியாவுடைய எல்லா விஷயங்களையும் காட்டி தன்னாங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆடு மாடு மிக நிறைய இருந்துச்சு ஆனா படிச்சுங்களோ சொல்லோ குறானிபதி நாள் நெருங்கக்கூள் அந்த நாள் வந்துட்டா கணவன் மனைவியை விட்டும் மனைவி கணவனை விட்டும் உம்மா வாப்பாவை விட்டும் வாப்பா உமாவை விட்டும் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளை விட்டும் விரண்டோடுவார்கள் விரண்டோடுவார்கள் அந்த நாள் பயங்கரமாக இருக்கும் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க நான் அந்த ஆயத்தை நினைச்சிட்டு நினைச்சேன் உலகத்தில் அவர வாப்பா உம்மா மௌத்தாயி கபூர்ல எலும்பும் இருக்காது அவருக்கு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு இன்றைக்கு உலகத்திலே மாட்டி கொடுக்கிறாரு ஏன் உம்மாவப்பா எனக்கு சரியா படிச்சு தரல குரானை சொல்லித்தரல குரானுடைய அதை எப்படி அதை வாழ்க்கையில் கொண்டு வரணும் சொல்லித்தரென்று இன்னைக்கு உலகத்தில் காட்டித்தராரு அப்படி நாளை மறுமையில் காட்டி கொடுப்பார இல்லையா இன்னைக்கு எத்தனையோ மனிதர்களுடைய கபறுகள் எரிஞ்சு கொண்டிருக்கு ஏ புல்லோல் செய்கிற அட்டகாசத்தால் வாப்ப அம்மாவுக்கு பேய்த்து அவருடைய கபரு பிரகாசம் இல்லாமல் அதே நேரத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய கபறுகள் பிரகாசமாகி கொண்டிருக்கிறது பிரகாசமாக எழுதியிருக்காங்க சொல்லுவாராம் இந்த கபுருடையவர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய மனைவி இவர்கள் எனக்காக வேண்டி அல்லாவுக்கு அல்லா அல்லாவுக்காக வேண்டி என்னுடைய பேர்ல தர்மம் செய்தார்கள் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தார்கள் அதனுடைய பிரதிபலிப்பின் காரணமாக என் கபு அல்லா பிரகாசமாக்கிறார் இதே நேரத்தில் இந்த கபுரு ஏன் கவலைப்படுமாம் என் குடும்பத்தில் நான் எவ்வளவு சொத்து செல்வங்கள் நான் விட்டுட்டு வந்தேன் என் குடும்பத்தில் எவ்வளவு பேரை நான் நல்ல முன்னேற்றிட்டு வந்தேன் ஒரு அமலை செஞ்சி ஒரு தர்மம் செஞ்சு என கபுர பிராசிக்க செய்யவில்லை சொன்னார்கள் வாப்பாடு அந்தஸ்து உயர்த்தப்பட்டு கொண்டே போகுமா கேட்கப்படுமா இப்படி கூற்றான் ஏன் கூற்றான் சொல்லப்படுமா வலதிக்கி வலதிக்க உங்கட குழந்த உங்களுக்காக வேண்டி குழந்தைகளை உருவாக்கணும் எல்லா எஜுகேஷனும் இங்கிலீஷ் மீடியமா சிங்கள மீடியமா தமிழ் மீடியமா பிரெஞ்சா எல்லாம் ஜப்பானிஸ் எல்லாம் கொடுக்கிறோம் ஆனா வா எல்லார உ ஆக்கி தரணும் உன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் மறுமலர் நிறைந்த சந்தோஷமான கண் குளிர்ச்சியான இம்மையிலும் மறுமையிலும் தரணும் கொஞ்சம் ஒரு கண்ணும் கருத்தும் எடுத்து இந்த நாட்டில் ஒரு சாதனையாளர் ஆலர்களாக நீங்க எல்லாரும் மாறணும் உங்களால ஏந்த தர்மங்கள் செய்தி ஏன்ற பணத்தால ஒரு பள்ளி கட்டணும் சொன்னார்கள் என்ன ஒரு மனிதன் யாரு தன்னுடைய பணத்தால ஒரு பள்ளியை கட்டானோ அல்ல கொடுக்கிற பாக்கியம் நன்மை இல்ல அல்ல கொடுக்கறது சொர்க்கத்தில மிகப்பெரிய ஒரு மாளிகை அந்த மாலையே ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும் வருகைகளை நீண்ட ஆயுளையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் என்னென்ன ஹலாலான ஆத்தியத்துக்கள் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியில இருக்கோ அல்ல அனைத்தையும் அல்ல நிவர்த்தி செஞ்சு நம்முடைய கடைசி முடிவை அல்லாக்கு விருப்பமானதாக எல்லாம் தந்து அல்லாவிடம் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியவ்வானாக வாசலு